தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று 63 மூன்று நாயன்மார்களில் இருபத்தி ஒம் ஒன்பதாக திகழ்பவர் திருமூல நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டில் உள்ளது சாத்தனூர் எனும் ஊர் இது திருவாடு துறையினை ஒட்டியதாக அதன் தென்புறத்தில் உள்ள ஊர் இவ்வூரில் இடையுளத்தில் ஐப்பசி மாதம் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மூலன் என்பவராவார் இவர் குறு வழிபாட்டை பெரிதும் போற்றி வழிபட்டு வந்தவராவார் இவரது குளத்தொழில் மாடுகளை மேய்த்து அவற்றை கட்டி காப்பாற்றுவதாகும் ஒருநாள் மூளன் வயலில் மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது பாம்பு கடித்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார் மரணமும் நேர்ந்து விடுகிறது இருந்து கிடந்த மூலனுடைய உடம்பை பசுக்களும் கன்றுகளும் வந்தனைந்து சுற்றி மிக கதறி சுரன்று மோந்து வருந்தின இந்நிலையில் திரு கைலமலையில் சிவபெருமானது சிவநெறியனை யாவருக்கும் அருளி செய்யும் திரு நந்திதேவரின் திருவருள் உபசேயத்தினைப் பெற்ற நான்மறை சுந்தரநாதர் எனும் பெயருடைய சிவ யோகியார் ஒருவர் ஆவார் இவர் யோகத்துடன் அட்டமாசித்தியும் கைவரப்பெற்றவர் சுந்தரநாதர் கையிலிருந்து புறப்பட்டு தென்திசை நோக்கி பயணித்து பல தளங்களை சரி தரிசித்து விட்டு கடைசியாக பசுவின் கன்றாக வடிவம் கொண்டு உமாதேவியரை தவம் செய்த திருவாடுதுறை வந்து தங்கி அவ்வூரில் உள்ள திருக்கோயிலின் இறைவனை தினமும் வணங்கி வந்தார் இவர் காவிரி கரையோரமாக நடந்து சாத்தனரை நெருங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் ஊர் புறத்தே மேற்னவாறு பசுக்கள் ஒன்று கூடி கத்தி அறிந்தார் யாரோ ஒரு மாடுமைப்பவன் பாம்பு கடித்து இறந்து கிடக்கின்றான் அதனால் மேய்ப்பவன் இன்றி மாடுகள் கதறுகின்றன அவற்றின் துயரம் போக்கிட வேண்டுமென கருதி தன்னிடம் நிறைந்த அட்டமாசித்தின் துணையால் தன் உடலை விட்டு நீங்கி இறந்து கிடக்கும் மூலனுடையில் புகுந்து கொண்டு திருமூலராக உயிர் தெழுந்தார் மேய்போன் உயிர் பெற்று எழுந்தது கண்டு பசுக்கள் மகிழ்ந்தன மாலையில் பசுக்கள் சாத்தனோரை நோக்கிச் சென்று அது அதன் துழுவங்களை அடைந்தன ஆனால் திருமூலர் மட்டும் செய்வதறியாது ஊர் மையத்திலேயே நின்றிருந்தார் கணவனை காணாது மூலனின் மனைவி தேடி வந்து தெருவை பார்த்தாள் தன்னை முன் அறியாதவள் போல் நின்றிருந்த திருமூலரை பார்த்து சந்தேகப்பட்டாள் தன் கணவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது அதனால் தான் ஏதோ பித்து தெரிவித்தவர் போன்று நின்று கொண்டிருக்கிறார் என்று ஊரை கூட்டினாள் ஓடி வந்து பார்த்த ஊர் பெரியோர்கள் மூலன் யான நிலையில் இருக்கிறான் இனி இவன் உன்னுடன் வளம் வாழமாட்டான் என்று கூறி அவளையும் அழைத்து கொண்டு பிரிந்து சென்றனர் பிறகு திருமூலர் காவிரி ஆற்றைக்கு வந்து தான் மறைத்து வைத்த தனது உடலை தேடினார் உடல் கிடைக்கப்பெறவில்லை இது சிவபெருமான திருவழ்தான் என்றெண்ணி திருமூலர் மீண்டும் திருவாடுதுறை அடைந்தார் திருவாரூரையில் திருமூலர் இரவனை வேண்டி பெரிய அரச மரத்தறியில் தலைகீழ் சாசனத்தில் நின்று வருடத்திற்கு ஒரு பாடலாக மந்திரம் என மூவாயிரம் வருடம் மூவாயிரம் பாடலை பாடி அருளினார் இவை மூவாயிரம் மந்திர பாடலை கொண்ட திருமந்திர மாலை ஆகும் இவை திருமந்திரம் எனப்படும் இவ்வாறு பல ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து ஈரவனடியை சேர்ந்தார் தமிழ் உலகிற்கு முத்தான திருமந்திரத்தை தந்த பெருமை திருமூலரை சாரும் தமிழர் எவராயினும் அல்லது வேறு எவராயினும் தன் வாழ்வில் ஒருமுறை திருமந்திரத்தை படிப்பெறானால் அவர் வேறு எதுவும் படிக்க வேண்டியதில்லை யாதும் அதன் மூலம் பெறலாம் ஒன்றே குளமும் பொறுவினே தேவனும் நன்றே நிலைமன் என்பவை திருமந்திரம்தான் இவரது வரலாற்றிலிருந்து ஜீவக்காரண்ய ஒழுக்கமும் யோக அட்டமாசித்திகளின் சக்தியும் வெளிப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவரின் அருளை பெறுவோம் சிவன் அடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்